நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதிரிகிறது ஒவ்வையாரின் கொன்றை வேந்தனிலிருந்து மௌனம் என்பது ஞான வரம்பு அறிவை மேம்படுத்த காதை திறந்து வைக்க வேண்டும் வாயை மூடி வைக்க வேண்டும் அதாவது பேசுவதை குறைத்து கொண்டு அதிகமாக கேட்டல் வேண்டும் தனக்கு எல்லாம் தெரியும் என்பதை காட்டிக் கொள்வதற்காக தன் நிலைமையை மேம்படுத்தி வெளிக்காட்டுவதற்காக பேசாமல் அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான விவரங்களை பேச வேண்டும் பேச்சை குறைப்பதோடு மட்டுமில்லாமல் மனதையும் அது போகும் போக்கிலெல்லாம் போகவிடாமல் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் புத்தி சொல்வதை மனது கேட்டு நடக்கும்படியாக பழக்கப்படுத்த வேண்டும் மனம் ஒரு குரங்கு என்பதை புரிந்து கொண்டு மரம் விட்டு மரம் தாவிக்கொண்டே இருப்பதை கட்டுப்படுத்தி நிலை வேண்டும் பேச்சும் மனமும் அடங்கிய நிலையில் யாரிடம் உள்ளதோ அவரே ஞானியாகிறார் இதுபோன்ற பயிற்சிகளை மேற்கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் நாம் அமைதியாகவே இருப்போம் முற்றிலும் ஞானியாவது ஒரு சாத்தியம் என்றாலும் பேச்சையும் மனதையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் அன்றாட வாழ்வில் ஞான நிலையை அடைவது அனைவருக்கும் சாத்தியமே என்கிறார் ஒவ்வையார் இதைத்தான் மோனம் என்பது ஞான வரம்பு என்கிறது கொன்றைவேந்தன் நன்றி வணக்கம்